வணக்கம் நற்றினியின் நித்தம் ஒரு முத்து என்று எண்ணூற்று தொன்னூற்று ஓராவது முத்தாக உதிரிகிறது இந்தியாவிலிருந்து தர்மரின் புறப்பாடு பற்றிய சில கருத்துக்கள் காலத்தகவல்கள் கிபி நானூற்று நாற்பத்தி ஐந்து முதல் கிபி வரை மாறுபடுகின்றன மரபு வழி கதையொன்றின் அவர் தம் வாழ்வின் இறுதி காலத்தில் இந்தியாவை விட்டு புறப்பட்டார் கடல் பயணமாக கிபி ஐநூற்று இருபத்தி இருபத்தி ஏழுக்கும் இடையிலான ஓர் ஆண்டில் அவர் தென் சீனாவின் குவாங் சௌ என்றை அடைந்தார் அவரது கடல்வழி பயண பாதை தெரியாத போதிலும் என அழைக்கப்பட்ட வங்காள விரிகுடா கடலை கடந்து பயணம் செய்தார் என்று ஊகிக்கப்படுகிறது அண்மையில் அறியப்படும் ஒரு புதிய ஆச்சரியமூட்டும் பதிவு என்னவென்றால் தமது இளைய சகோதரனை கண்டுபிடிக்க போதி தர்மர் சேர்ந்த இரண்டு ஆண்டுகளுக்கு பின் அவரது இரண்டாவது அண்ணன் அதே குவான் சௌ என்ற இடத்திற்கு வந்து சேர்ந்ததாக தெரிய வந்துள்ளது தென்னிந்திய நாட்டிற்கு மூன்றாவது இளவரசராக பிறந்தவர் அந்நாட்டின் பெயர் இரு சீன எழுத்து குறியீடுகளால் தெளிவாக எழுதப்பட்டுள்ளது போதி காலத்திற்கு ஒரு நூறு ஆண்டுகளுக்கு பின் நிறுத்தப்பட்ட ஒழிக்கும் ஒளிகளால் உச்சரிக்கப்பட்டுள்ளது இது கிட்டத்தட்ட தென்னிந்தியாவின் தமிழ்நாட்டில் உள்ள ஒரு பழைய தலைநகரின் பெயரான காஞ்சி இதை கொத்த பெயராக உள்ளது அந்த அரசானது களப்பிரர்களுடையதாக இருக்கக்கூடும் அதன் தலைநகரம் காஞ்சிபுரம் அரசன் சிம்ம விஷ்ணுவின் கீழ் மீண்டும் எழுச்சி பெற்ற பல்லவர்களால் தோற்கடிக்கப்பட்ட களப்பிரர்கள் ஆட்சியிலிருந்து அகற்றப்பட்டனர் பாலியகாலத்தில் போதி தர்மரின் பெயர் போதிதரர் அவரது பௌத்த குரு ரக்யாதாரர் கிழக்கிந்திய பிராமண குலத்தினைச் சேர்ந்த வேதியர் அவர் குழந்தையாய் இருந்த போது நிகழ்ந்த கதை கவனம் அவர்கின்ற ஒன்றாக உள்ளது மரியாதைக்குரிய பிரஜாதர் ஒருமுறை தென்னிந்திய பயணத்தின் போது காஞ்சிபுரத்தை வந்தடைந்தார் காஞ்சி மன்னர் அவரை அரண்மனை விருந்திற்கு அழைத்து ஒரு விலை மதிக்க வியலாத ஆபரண கல்லை வழங்கினார் அந்த மன்னரின் மூன்று புதல்வர்களில் மூன்றாம் அவர் மரியாதைக்குரிய துறவி பிரஜாதர் மூன்று புதல்வர்களையும் அழைத்து ஒரு கேள்வி இந்த ஆபரணங்கள் சுடற்போல் ஒளிர்கிறது வேறு எதனுடைய இதனை ஒப்பிட முடியுமா என வியந்து போகிறேன் என்றார் முதல் இரு இளவரசர்களின் பதில் கீழ்கண்டவாறாக இருந்தது ஏழு பொக்கிஷங்களுள் அதிசயங்களுள் ஒன்றாக ஒப்பற்ற மிகுந்த மதிப்புள்ளதாக இந்தக்கள் இருக்கிறது இதைவிட சிறந்த ஆபரணம் வேறு இல்லை மிக உயர்ந்த ஒழுக்கம் கொண்ட உங்களை போன்ற துறவி ஒருவருக்குத்தான் இந்த ஆபரணங்கள் உரித்தானது அன்றி வேறு ஒருவருக்கும் உரியது அல்ல என்றனர் மூன்றாவது இளவரசரான போதி தர்மரின் பதில் இருந்தது இந்த ஆபரணக்கள் ஒரு மதச்சார்பற்ற சமுதாயத்தின் பொக்கிஷமாகும் இதை மிகச்சிறந்தது என கருதுவதற்கான தகுதி இதற்கில்லை பொக்கிஷங்களுள் தர்ம ஒழுக்கம்தான் மிகச்சிறந்த பொக்கிஷமாகும் ஆபரணக்கல்லின் ஒளிரும் தன்மை மிகச் சிறந்தது என கருதுவதற்கு உரிய தகுதியை இழக்கிறது எல்லாவித ஒளிச்சுழர்களிலும் ஞான ஒளிச்சுழர்தான் மிக மிகச் சிறந்ததாகும் எல்லா வகையான விளக்குகளிலும் மனம் பிரகாசிக்கக்கூடிய விளக்கே சிறந்தது மின்னுவதெல்லாம் பொன்னல்ல அதன் மின்னுகின்ற தன்மை அதனுடையது அல்ல அது தானாக மின்ன முடியாது ஞான விளக்கின்றி உலகாயத விளக்குகளை உணர்ந்து கொள்ள முடியாது தானாக சுடரும் தன்மை கொண்டதாகும் இக்கருவின்படி சமய சார்பற்ற இவ்வாவரணக்கள் ஒரு பொக்கிஷமே அல்ல என்பதே என் கருத்து இப்பதிலால் மிகவும் கவரப்பட்ட மரியாதைக்குரிய பிரஜியாதரர் உடனடியாக மூன்றாவது இளவரசர் போதிதரை அங்கீகரித்து மிகச்சிறந்த தர்ம அறிவு மனிதராக அடையாளம் கண்டார் போதிதரின் தந்தையான அரசரின் பரி நிர்வாணத்திற்கு பின் போதிதரர் இவ்வுலக வாழ்வை சுரந்தார் தர்ம நெறியில் அவருக்கான பெயர் போதி தர்மர் என பெயர் சூட்டப்பட்டது அவரது தர்ம குரு பிரக்யாதரர் சாக்கிய முனி புத்தரிடமிருந்து தர்ம நெறி அடைந்த மகா கசபா ஆகிய முதல் குரு வழியில் வந்த இருபத்தி குரு பிரக்யாதரரே போதி தர்மரின் மரியாதைக்குரிய குருவானார் சீன இலக்கியங்களின்படி மரியாதைக்குரிய பிரக்யாதரர் சீனாவின் லியூ சாங் காலத்தில் ஐம்பத்தி ஏழில் பரி நிர்வாண நிலையை அடைந்தார் அந்த கால அவகாசத்தில் போதி இந்தியா முழுதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு மக்களுக்காக தர்ம போதிக்கும் தர்ம சக்கரமாக சுழன்றார் நன்றி வணக்கம்